வணக்கம் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்ப்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவின் முதல் முறையாக முழு நேர விண்வெளி தொழிற்கூட ஆராய்ச்சி மையமாக செயல்பட உள்ள நகர் ஜம்மு இரண்டு இந்தியாவின் அதிக மாசுபட்ட நகரமாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள நகரம் குருகிராம் மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான சர்வதேச ரோபோ கண்காட்சி நடைபெற்ற இடம் சீனாவின் தலைநகரான பெய்ஜிங் நகர் நான்கு உலக நேயம் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் 1. டெய்ல் ஹண்ட்ரட் போலீஸ் என்ற புதிய மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எது 2. இந்தியாவின் ஐம்பத்தி மூன்றாவது செஸ் கிராண்ட் மாஸ்டராக எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மூன்று நாட்டின் மூன்றாவது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்கப்பட அதிகம் வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் நான்கு சுதந்திர போராட்டம் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள் என்ற தலைப்பில் சிறப்பு திரைப்பட விழா எங்கு நடைபெற்றது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி